வணக்கம் நற்றினையின் ஆயிரத்தி எண்பதாவது செய்தி சேவை மே 7 இரண்டாயிரத்தி பதினெட்டு சித்திரை மாதம் இருபத்தி நாள் திங்கட்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் நள்ளிடுகளில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் ஹேமா ஸ்ரீதர் தமிழக செய்திகள் மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வு கடும் கட்டுப்பாடுகளுடன் நேற்று நடந்து நாடு முழுவதும் பதிமூன்று புள்ளி இரண்டு மேற்பட்ட மாணவர்கள் தேர்வு எழுதியுள்ளனர் தமிழகத்தில் மட்டும் ஒன்று லட்சம் மாணவர்கள் நீட் தேர்வு எழுதியுள்ளனர் மதுரை நரிமேடு தனியார் பள்ளியில் போதிய வினாத்தால் இல்லாததால் ஐந்து மணி தாமதமாக நீட் தேர்வு தொடங்கியது பொறியியல் கலந்தாய்வு இணைய வழியாக நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருப்பது புதிதாக கர்நாடகாவிலிருந்து வந்து துணைவேந்தராக பொறுப்பேற்றிருப்பவரின் முதல் குழப்ப நடவடிக்கையாக அமைந்திருக்கிறது என திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் நீட் தேர்வு எழுதுவதற்காக மகனை கேரள மாநிலத்துக்கு அழைத்து சென்று அங்கு உயிரிழந்த திருத்துறைப்பூண்டியைச் சேர்ந்த கிருஷ்ணசாமி குடும்பத்திற்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து ரூபாய் மூன்று லட்சம் வழங்குவதாக முதல்வர் பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார் திடீர் சூறாவளி மழையால் பாதித்த நஷ்டமடைந்த திருச்சி கரூர் வாழை விவசாயிகளுக்கு தமிழக அரசு உடனடியாக இழப்பீடு வழங்க வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் வலியுறுத்தியுள்ளார் சென்னை மெரினா கடற்கரையில் மறைந்த ஜெயலலிதா நினைவிடத்தில் மணிமண்டபம் கட்ட இன்று அடிக்கல் நாட்டு விழா நடைபெறுகிறது தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்று மற்றும் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்தியச் செய்திகள் திப்பு சுல்தான் பிறந்த நாள் கொண்டாடும் காங்கிரஸ் அம்பேத்கரை புறக்கணித்தது ஏன் என கர்நாடக தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளார் திருப்பதி ஏழுமலையான் கோயில் நிர்வாகத்திற்கு விளக்கம் கேட்டு மத்திய தொல்லியல் துறை அனுப்பியுள்ள கடிதம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இதனால் கோயில் நிர்வாகத்தை மத்திய அரசு கைப்பற்ற முயற்சி மேற்கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தினமும் ரூபாய் மூவாயிரம் கோடி மதிப்பிலான ஐநூறு ரூபாய் நோட்டுகள் அச்சடிக்கப்படுவதாக பொருளாதார விவகாரங்களுக்கான செயலாளர் சுபாஷ் சந்திரகாந்த் தெரிவித்துள்ளார் கர்நாடக சட்டப்பேரவைத் தேதலில் இதுவரை ரூபாய் நூற்றி ஐம்பத்தி இரண்டு கோடி மதிப்புள்ள ரொக்கம் நகைகள் பொருட்கள் பரிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது வழக்குகள் ஏராளமாக தேங்கியுள்ளதால் அதிகாலை 330 முப்பது மணி வரை வழக்குகளை பம்பாய் உயர்நீதிமன்ற நீதிபதி ஷாருக் ஜே கதாவலா விசாரித்துள்ளார் உத்தரப்பிரதேசத்தில் புழுதி புயலில் பாதிக்கப்பட்ட மக்களை முதல்வர் யோகி ஆதித்யநாத் நேரில் பார்வையிட்டு அவரது குடும்பங்களுக்கு தலா ரூபாய் நான்கு லட்சம் இழப்பீடு வழங்கப்படும் எனவும் அறிவித்துள்ளார் ஜப்பானில் காலைகள்ப்கானிஸ்தானில் பணியாற்றி வந்த ஏழு இந்திய பொறியாளர்களை தீவிரவாதிகள் கடத்தி சென்றுள்ளனர் அவர்களை மீட்க அந்நாட்டு அரசும் இந்திய வெளியுறவு அமைச்சகமும் நடவடிக்கை எடுத்து வருகிறது பாகிஸ்தான் உள்துறை அமைச்சர் அசான் இக்பால் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது வலது தோள்பட்டையில் குண்டு பாய்ந்து அவர் காயமடைந்துள்ளார் மஸ்கட்டில் நடந்த நிகழ்ச்சியில் வெற்றிபிடியல் தமிழ் நண்பர்கள் அமைப்பு சார்பில் இயக்குநர் பாகியராஜுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது வணிகச் செய்திகள் நடப்பு நிதியாண்டின் முதல் மாதமான ஏப்ரல் மாத ஜிஎஸ்டி வரி வசூல் ஒரு லட்சம் கோடி ரூபாயை தாண்டியதால் திட்டமிட்டபடி இந்த நிதியாண்டின் இலக்கை எட்ட உதவியாக இருக்கும் என்று அறிக்கை தெரிவித்துள்ளது தற்போது ஜியோ நிறுவனம் தனது பிராட்பேண்ட் சேவையை விரிவுபடுத்துகிறது மக்களை ஈர்க்கும் விதமாக ஆயிரத்தி நூறு ஜிபி இலவச டேட்டா வழங்கவும் அந்நிறுவனம் முடிவு செய்துள்ளது வாட்ஸ்அப் நிறுவனத்தின் புதிய தலைமை செயல் அதிகாரியாக நீரஜ் அரோரா நியமிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன பயோஎத்தனாலில் இயங்கும் வாகனங்களை தயாரிக்க பஜாஜ் மற்றும் டிவிஎஸ் நிறுவனங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி கூறியுள்ளார் தெரிவெட்டி வர்த்தகத்துக்கான நேரத்தை நீட்டிப்பதற்கு பங்குச்சந்தை ஒழுங்குமுறை ஆணையம் ஒப்புதல் வழங்கியிருக்கிறது இதனால் கூடுதலாக எட்டு மணி நேரம் நீட்டிக்கப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் நேற்று நடைபெற்ற ஐபிஎல் தொடரில் மும்பை இந்தியன்ஸ் அணி பதிமூன்று ரன்கள் வித்தியாசத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை வென்றது மேட்ரிட் ஓபன் டென்னிஸ் தொடரில் முன்னணி வீராங்கனைகளான எலினா ஸ்விடோலினா மற்றும் கரோலினா பிளீஸ்கோவா இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறினர் ஜெலினா மற்றும் பீனஸ் வில்லியம்ஸ் தோல்வியடைந்தனர் ஆஸ்திரேலிய அணியின் கேப்டனாக மீண்டும் ஸ்டீவ் ஸ்மித் வர முடியும் என முன்னாள் ஆஸ்திரேலிய அணி கேப்டனும் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியத்தின் டைரக்டருமான மார்க் டெய்லர் கூறியுள்ளார் கொழும்புவில் நடைபெற்ற தெற்காசிய ஜூனியர் தடகள சாம்பியன்ஷிப் தொடரில் இந்தியா முதல் நாளில் பதினோரு தங்கப்பதக்கங்களை வென்றது மாநில அளவிலான செஸ் போட்டியில் காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த பிக்னேஷ் மற்றும் மோகனா ஆகியோர் முதலிடம் பிடித்தனர் ஆசிய பளுதூக்குதல் போட்டி ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூரில் நடைபெற்று வருகிறது இதில் பெண்களுக்கான எண்பத்தி கிலோ எடைப் இடைப்பிரிவில் சென்னை மாணவி ரம்யா தங்கப்பதக்கம் வென்றார் திரைச்செய்திகள் சில கிராமங்களில் நூலகம் மருந்து கடைகள் ரேஷன் கடைகள் இல்லாவிட்டாலும் கூட இரண்டு டாஸ்மாக் கடைகள் இருக்கும் கல்வியில் பதினைந்து ஆண்டுகள் பின்தங்கியுள்ளோம் என்று சென்னை கோட்டூர்புறத்தில் நடந்த நூல் வெளியீட்டு விழாவில் நடிகர் சூர்யா கூறியுள்ளார் பெண்கள் கடத்தலை மையமாக வைத்து உருவாகியுள்ள யாலி திரைப்படம் மூலம் இயக்குநர் அவதாரம் எடுத்துள்ளார் நடிகை அக்ஷயா இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இறந்த தன் மகன் பிரசன்னாவிற்காக நடிகர் விவேக் சென்னையில் தண்ணீர் மோற்பந்தல் திறந்துள்ளார் இத்துடன் நற்றினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன மேலும் பல சுவையான தகவல்களை செவிமடுக்க இணைந்திருங்கள் நற்றினையுடன் நன்றி வணக்கம்